என்ன செய்ய நயம் என்னாடு தமக்க மகித்து பெற்றான் பெற்றான் இதுவரைக்கும் தங்க பாப்பாட்ட கொடுத்தா இதுவரைக்கும் பெறாத வானாட்டை தான் பெற்றான் ஆகவே இடு இப்ப மண்ணாட்ட கொடுத்து விண்ணாட்ட வாங்கினார் நேரலை கம்பர் கழிக்கிறோம் சுனாலே மறைந்து நின்று அம்பு தாக்கப்பட்டு கிடையாது ராமனுக்கு அவனுக்கு இருந்த வேற்றுமையை தான் ராமனுக்கு விபீஷனு கண்டா முதல்ல கசி போடுவான் ஆனால் சுகிரீவனை செய்ய மாட்டான் எல்லாரும் நினைச்சாங்க என்ன இப்படி அம்பு பட்டு துடிக்கி ஆமா ஆமா என் தம்பி எனக்கு செஞ்சது வேற யார் செய்வா அப்படின்னா கிண்டலா உண்மையில் என் தம்பி மாதிரி யாரு பாருகா கொடுத்து வச்சோம்ப்பா இந்த கேவலம் இந்த வெற்றி ஆளுகின்ற இந்த வெற்றரசு வீட்டரசு எனக்கு விட்டான் இந்த ஒரு வரி போதுமே வெற்றி பிச்சக்கார அரசு ஆட்சி காலத்துல சொன்னது எல்லாத்தின் மனம் போட்டு ஓடிக்கிற காலத்துல உண்மையிலேயே முடியாட்சியா இருந்த காலத்திலேயே அந்த அரசு என்ன வெற்ற அரசினர் இது என்னது இந்த வெற்றி எங்க அண்ணனுக்கு வந்து இந்த இந்த கேவலமான அரசு வேணாம் கேவலமான இந்த அரசை வாங்கிக்கிட்டு வீட்டரசு எனக்கு விட்டான் எனக்கு அந்த நாட்டை கொடுத்தான் என்று உளங்குழிந்து சொன்ன ஒரு தமயம் அவன் தான் உளங்குழிந்து சொன்ன அதனாலதான் பின்னால கேட்கிறான் அந்த கேட்ட அமைப்பெல்லாம் இன்றுல்ல நாளையல்ல எண்ணி எண்ணி படிக்க வேண்டிய பகுதி இதெல்லாம் அதெல்லாம் மறக்க முடியாது ஒரே ஒரு பாட்டு ஓவிய உருவ ஒன்று பெறுவது உண்பால் ஒரு பனிவோடு ஒன்று என்ன சார் ராமாயணத்தில் போய் அப்பர் கலக்கிற கலந்த என்ன வேணாங்க ராமாயணம் பேச போய் அப்பர் பார்த்து ஒன்று கொஞ்சம் கடைக்கு போவான் பேரொண்ணு அல்லவா கடைக்குன்னு தெரியாது விட்டுருங்க ரவாந்தி நாலு மணிக்கு மேல கொஞ்சம் போடுவான் போட்டா புந்தி வேறு உற்ற போ கொஞ்ச ஒரு ரெண்டு தன்னிலை மறந்து எடுத்தான் தீவினை செய்தானேனும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த திருவடிக்கு ஏதேனும் ஒரு தீங்கு செய்தாலும் கூட என் மேல் ஏவிய பகடி என்னும் கூட்டினை விடுத்தல் கண்டாயிட்டியப்பா அந்த அம்பு இது மாதிரி அம்பு அம்பு விட்டு என் ஒன்னு சேச்சுடாத மன்னிக்கணும்ப்பா நல்ல பையன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒன்றரை தன் நிலை கடந்து அந்த ஒன்றரை தப்பு பண்ணா கூட தொழிலர்பான பேசணும் அப்படி ஒரு தமயன் அது என்ன பெற்ற அரசு எழுதி எம்பி வீட்டு அரசு எனக்கு விட்டான் கம்பர் இங்க என்ன மன்னாடு மகித்து இந்த பாண்டி பேர சருத்து பல்வே இடங்களில் ரொம்பமா போனிடம் இப்ப என்ன சொல்லணும் இந்த மன்னாடு மகளுக்கு கொடுத்துட்டு விண்ணாடு பெற்றான் முடிச்சதுல வானாடு பெற்றான் அம்மகவு பெற்றான் நேரடியினை பெற்றான் அந்த குழந்தையை பெற்றவனாக மலைய தூசன் அவ்வளவு அப்படியா அங்கே உள்ளே இருக்கிறது ஆழம் இருக்கிறது என்ன இந்த உலகத்தில் ஆண் குழந்தை பிறந்த அவனுக்கு மோட்சம் இல்லைன்னா அவனுக்கு நரகம் இருக்கிற நடுப்பேர் சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டான் அதை மறுக்கிறவர் எங்களுடைய செல்வ குழந்தை இந்த பெருமாட்டியை பெற்றவனுக்கு நரகமா ஆயிரம் பிள்ளை ராமன் போல அல்லது ஞானசம்பந்தர் போலையோ அதை விட பெண்மகை பெற்றதுனால பெற வேண்டிய பெறாமல் விடவில்லை என்று ஒரு புரட்சி பண்ண பெண் அடிப்பட்டுக்கிட்டே கிடைக்குது இவங்க எல்லாம் சொல்ல சொல்லி கிடையாது எனவே புத்திரன் பிறந்தா அந்த புத்துங்கிற நரகத்தை விட்டு அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லி வைச்சான் விடுப்ப அது அல்ல பெண் பிறந்தாலும் ஆண் பிறந்தாலும் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை எனவேதான் மண்ணாடு மகித்து வானாடு பெற்றான் மோட்சம் உண்டு பெண் பிள்ளை பெற்றதனால மோட்சன் இப்ப நேரலை பெரியவராணத்துக்கு அழைக்கிறோம் மானக்கஞ்சாறு ஒரே ஒரு பெண்ணு தான் அந்த குழந்தை பிறந்தது சைக்கலா செய்தார் அருமையா ஒரு பிழைக்கும் நேரி தமக்குதவ பெண்கோடியை பெற்றெடுத்த தானுடைய ஆண்மளா இந்த ஆன்மா படைப்பதற்குரிய ஒரு பெண்ணை பெற்றெடுத்த ஆன்மா பெறுகின்ற பயனை பெண் பெற்றதனால இழந்து ஆண் பெற்றாதான் பெருங்கிறது என்னத்தை தொலைச்செரிய அறிஞ்ச முடியும் சொன்னார் இங்க தான் நாங்க வந்து பரிமையலகரை கொஞ்சம் புறக்கணிப்போம் என்ன சார் பரிமையில புறக்கணி ஆமா ஆமா புறக்கணிப்போம் எங்களை எழுதின முன்னுரையை ஒத்துக்க மாட்டோம் இப்ப வேணாம் நிறைய சொல்லி சொல்லணும் அந்த முன்னுரையை நாங்கள் ஒத்துக்கிற பழகம் தான் என்ன பண்றது அங்கே எனவே இந்த அம்ம பெற்றான் என்பதால் தரஞ்சோதி திருவுள்ளம் என்ன ாலும்பத்திற்கு தடையில்லை என்பதை விளக்குவதற்காக சொன்ன அமைப்பு அம்மகவு பெற்றான் என்று சொன்ன சரி போயிட்டான் இப்ப இன்னொரு புரட்சி பரவாயில்ல நேரம் கொஞ்சம் ரொம்ப வேகமா வந்தேன் என்றால் ஒரு கால் எட்டு மேலே தாண்டுவோமோ இல்லை இப்ப இதுக்கு இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் கூட இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் கூட செய்யல இவ்வளவு புரட்சியா இருக்கணும் அப்படியா இருக்கணும் இப்படியா இருக்கணும் நாம கூட என்ன செய்யல தந்தை இறந்து விட்டார் அந்த கடமைகளை யார் செய்வது நிச்சயம் ஆன்மகம் இல்லைன்னு அங்கதான் ஒரு தகராறு வரும் என்ன வரும் என்ன பண்றது கொல்லி வைக்க புள்ள இல்ல அப்படின்னு ஏதேனும் ஒரு அவங்களுடைய இதை பார்த்து அண்ணன் பையன் பெரியப்பா சுத்தி வந்த உறவுகிறகு போக்குவரத்து பார்த்து அவனுக்கு அதை வைக்கணும் நம்முடைய பெண்மகை என்ன செய்தார்கள் இந்த அம்மா தான் எல்லாம் எனவே அந்த கடன் வேண்டும் நாங்களா சொல்லல படிச்சு முடிவு பத்து நாள் கடனை வீரந்து தந்தை இறந்தான் மலையத்தோசன் அதன் பிறகு இந்த அம்மா தான் பாப்பா யாகத்தில் வந்த பாப்பா தடாத தாதைக்கு விதியால் ஆற்றி இன்னை வரையும் கிடையாது இவ்வளவு புரட்சி பண்ற காலத்தில் கூட கிடையாது ஆனால் தடாதகை பண்ணிருக்காங்க சமாளம் சுடுகாட்டில் விட்டுட்டீங்களா சுடுகாட்டிலும் விடாமல் சர்ணிகர் சமானம் இங்க வேற எங்கயும் பாக்கல நீங்க பாத்துட்டீங்களா கேள்விப்பட்டீங்களா கிடையாது படிக்கெல்லாம் திருவடி தந்த ஆட்சி இல்ல என்ன சொன்னி படிக்க போறோம் இல்ல உண்மையில சொல்றேன் நீங்க பேசுறதுங்கிறது ஊருக்காக பேசுறதில்ல முதல்ல பேசுற பயலும் செய்யா தரியா திருந்தலாம் அதை படிக்க வந்துட்டு படிக்காமல் விட்டுமேனு ஆமா அதனால சுவாமிகள் அருட்கொடை உங்களுக்கு எப்படியோ அவ்வளவுதான் எனக்கு அடுப்புடை இந்த படிக்க முடியாது நாம யாரத்தால பெரும்பாலும் பார்த்ததில்லை இது மாதிரி பத்து நாளுக்கு பதினாறு நாட்கள் ஒரு தந்தை இறக்க ஒரு பெண் அந்த வேதத்தை மேற்கொண்டு ஈற்று கடனை செய்தால் சொல்றான் கும்பகர்ண போய் கால விடுறான் விபீஷன் அண்ணா பெரிய சொன்ன கேக்கல நான் வந்து ஆட்சிக்காக வல்ல உங்களுக்கு தெரியும் சொல்லி என்ன என்ன செய்ய முடியும் வந்துட்டேன் நீங்க வந்து எனக்கு அவன் தந்த இலங்கையும் அரசும் எல்லாம் எனக்கு நான் தருவன் ஏற்கனவே கொடுத்துட்டான் ராமன் இந்த இதெல்லாம் அதெல்லாம் உனக்கே தர உன் ஏவலின் இனி நிற்பன் கொடுத்தது மட்டுமல்ல உனக்கு முதல் பணியால் அழைக்கிறான் வேணாம் பா அங்க போறோம் நீ ஆன்ம லாபம் பெரிதென்று கருதி சென்றாய் என் உடல் லாபம் பெரிதென்று கருதி சென்ற உடம்பை வளர்த்தது யாரு அண்ணா உடல் நலம் கருதி எனக்கு உடலை வளர்த்தவைக்காக நான் நன்றி கட்டிருக்கிறேன் நீ உயிரிழம் பெறுவதற்காக போறேன் நீ போன வரைக்கும் நீ சரிப்பா நான் போதுன்பாய் நஞ்சு ஏப்பா நீ போறேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு நானும் அப்ப நான் இறந்துறேன் நானும் போயிட போறேன் போயிட போறான் நல்கி தம் கையினால் ஆட்டும் கடனை நாங்கெல்லாம் இறந்த பிறகு இந்த எழுந்தண்ணி இறக்கிற கடனை யாரா செய்யறதுப்பா நீயும் வந்துட்டேன் இந்திரஜித்தும் போட போறான் அதனால கையினால் எள் நீர் கடன்கடிப்பாரை காட்டாய் வேற யாரா செய்யறது நீ நீருடா கண்ணு நான் இப்ப போறேன் அண்ணன் பின்னாலேயே வந்துருவான் நீ தான் இருந்து எல்லாம் இருக்கணும் கடன் கடிப்பாரை காட்டா இறுதி கடன் செய்வதை பத்தி கம்பன் சொன்ன அந்த மாதிரி கையினால் எள் நீர் நல்கி வெவ்வேறு பெண்ணு தாமத்துல மூக்கடி போனவங்க சூப்பண்ண இருக்கடா சரி அவ பாத்துக்கலான்னு விட்டுறது மூக்குதான் அரிசிப்பட்டது கும்பகரணன் வாயிலாக ஆனால் இங்கே ஆனால் இங்கே வீர நெறி அடைந்து என்னைக்கு அப்பா இருந்தாங்களோ அண்ணல இருந்து காலையில உண்பதில்லை இரவிலும் உண்பதில்லை நண்பர்கள் தான் உண்பது அடைந்து பதினாறாம் நாள் ஈற்று கடன் பிறவும் தாதைக்கு விதியால் ஆற்றி அப்பாவுக்கு மேலே கூட ஆன்மகன் இருந்தா கூட இந்த மாதிரி சீகாரம் செய்ய மாட்டார அது மாதிரி இந்த பெண்பகு செய்தாலாம் பெண்பகு செய்தாலாம் ஆராதான ஆமா ஆறாதொண்டு உலகமெலாம் ஒரு குடை கீழ் ஆழ்வாளான அந்த பதினாறு நாட்கள் என்ன கடமை செய்யணுமோ செய்து என்ன தன் தாய்க்கு செய்யணுமோ செய்து எல்லாம் நீதான் அம்மா என்ன சொல்லுவா நீதான் பார்க்கணு பிள்ளையும் நீதான் பொண்ணும் நீதான் மாப்பிளையும் நீதான் மகளும் நீதான் மருமோனும் நீதான் எல்லாம் நீதான் நீ யனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாயின் நெஞ்சம் துறப்பி இப்பொன்னி இம்மணி நீத்து நீ இறைவன் நீரூர்ந்த செல்வன் நீ பாடலுத்தான் காஞ்சனா சொல்லியிருப்பாங்க எல்லாம் நீ தான் பாக்க அப்பா போயிட்டாங்க நான் எந்த கழுத்த அப்படி செய்யமா செய்ப்பா ஆனா எனக்கு ஒரு குறைப்பா இது தம்பி இருந்து செய்யணும் தம்பி இல்லை நீ தான் தம்பி யாரும் செஞ்சுட்ட அல்லவா அப்பா செய்ய வேண்டியா கவலைப்படாதீங்க நாட்களும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் நம்முடைய தடாதகை என்று மிக அற்புதமாக பாடிய ஒரு வரி இந்த வரியை நினைக்கும் போது நெஞ்சம் எல்லாம் நெகழும் இப்படி எல்லாம் அந்த சிறிதும் பின்வாங்காமல் அந்த ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் என்று நீங்க எதிர்காலத்தில் சொன்னதை வாழ்ந்தார்கள் என்று இறந்த காலத்தால் மீட்பித்த தடாதகையை நாம் நினைக்கிறோம் என்ன பண்றது அவ்வளவுதான் மீண்டும் மந்திர போறாங்களா கிடையாது போனது போனது தான் மீண்டு வருவதில்லை இந்த மாதிரி மீண்டு வருவதில்லை இந்த உடலோடு கூட ஆனா வினையினால வெவ்வேறு உடலோடு வரலாம் மணிவாசகர் சொன்னார் இனி இந்த உயிருக்கு உடல் என்பதே இல்லாமல் மீண்டு வாராமல் இருக்கணும் மீண்டு வாரா வடிய பாண்டி நாடே பழம்பதியாகவும் இந்த உயிரளுக்கு மீண்டு வாராதவாறு அருள் புரிகின்றவன் இவளுடைய பெருமான் அவளுடைய நாடு பாண்டி நாடு என்று சொல்லி திருவாசர் சொன்னார் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டே பழம்பதியாகவும் திருவாசகம் ஏதேன்னு ஒரு மேற்கோள் சொல்லும்னா அப்படியே கல்லு தண்ணி விட்டாங்க படிங்கம்மா படிக்க திருவாசகம் படிங்கிற அப்ப சொல்லுவாங்க இந்த வரிய நாங்க படிச்சிருக்கையா இது மாதிரி படிக்கணுங்கிறது இப்பதான் யார் தெரியுது அதெல்லாம் ஒண்ணு இல்லமா படிங்க நீண்டு பாண்டி நாடே பழம்பதியாகவும் நீ கூட சொன்னார் பத்திசை அடியரை பரம்பரத்துப்பவன் உத்தர கோஷ மங்கை ஊராகவும் இதில் ஒரு கருத்து வேற்றுமும் உண்டு என்னன்னு கேட்ட திருவாசத்தை இப்படிதான் படிக்கணும் அது மா போ இது எனக்கு ரொம்ப பிடிக்கல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் உள்ளார் பல்லோரும் என்று படிப்பதனுடைய என்னத்தோட பிறந்த புத்தி அதனால இதை சிவபிராணத்துல சொல்றார் சிவபிராணத்தில் மீண்டு வராங்க மீட்டு இங்கு வந்து வினை பிற விசாரா கள்ள புல குரம்பை கட்டடிக்க வல்லான மீண்டு வாராம இருக்கணும்னு என்னன்னு கேட்டா நமக்கு இருக்கிற மூட்டை கரைஞ்சு போடணும் என்ன மூட்டை தண்டனா வச்சிருக்குமே கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லானி இந்த மாதிரி தண்டனா இருக்கிறது முழு அந்த வினையை நீக்கினால்தான் இந்த உயிர் போகும் உயிர் வந்து மீண்டு வராது மீட்டு இங்கு வந்து வினை பிற விசாரா கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லான நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி எங்க இருந்து அங்க மட்டுமா இருப்பான் தென்பாண்டி நாட்டானி எங்க அல்லல் மட்டுமா நீக்குவே அல்லல் பிறவி அருப்பானி ஓவென்று சொல்லற்ரியானை சொல்லி திருவடி சொல்லி சொல்ல பாட்டின் உணர்ந்து தனமும் ஓகன் தனம் ஓகே அளாருமையான பகுதி சிவம் அதனால இங்கே பின்னாடி விரத நெறி அடைந்து கடன் பிறவும் தாதைக்கு வீதியால் ஆற்றி அப்படி அந்த செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து அம்மாவுக்கு ஆறுதெல்லாம் சொல்லி சுற்றத்தாறு அனுப்பிச்சு இதெல்லாம் அதெல்லாம் சொல்லல சொல்லியதும் சொல்ல நினைந்ததும் தவறியதும் சொல்ல முடியுமா அதெல்லாம் செய்துவிட்டு அரசாட்சிக்கு வர்றான் இப்ப அரசாட்சி என்ன சொ அருமையான ஒரு இரண்டு இரண்டு மற்றது நம்முடைய நூல்களிலே எல்லா நூலும் படிக்கணும் முடியலன்னா வருத்தம் பண்ணுமே தவிர அதுக்காக எல்லாரும் படிக்காம இப்ப நம்ம ஐயா வந்திருக்காங்க பேராசிரியர் மற்ற இந்த தமிழாசிரியர் வந்திருக்காங்க இந்த அரசன் ஆட்சி செலுத்துகின்ற பொழுது தன்னுடைய காலத்தை பகிர்ந்து கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று பார்த்த இறையனார் கலவியல் அறுபது ஆண்டோன் பாண்டதாக சொல்வது உண்டு அதுக்கு நக்கீர உரை எழுதியதாகவும் சொல்வது உண்டு கொஞ்சம் கருத்து வேற்று மேல இருக்கு போட்டோம் அந்த இறையனார் கழிவியல் உரையல்ல தான் ஒரு குறிப்பு இருக்கு அரசன் என்ன செய்யணும்த்து நாழிகையும் அறங்களை காக்க வேண்டும் பொருளாதாரத்துக்காக செலவழிக்கணும் இந்த நாட்டிற்குரிய இன்பத்திற்காக செலவழிக்கணும் வேலை செய்யணும் என்று இடைநாறு கழுவியில் சொல்லுகிறது அருமையா நடக்குதா முறையா நடக்குதா உண்மையிலேயே திருமேனிக்கு வந்து பக்தியோடு தண்ணீர் சந்தனத்தை வந்து பூசா அரைச்சு வைக்கிறாங்களா இருந்து கிமு அந்த பெருமானுக்கு அணுகின்ற ஆலை எல்லாம் மாற்றப்பட்டிருக்குதா நித்திய நிவேதன சரியா இருக்குதா நாட்டுல வந்து பெரியவங்களுக்கு சின்னவங்க மதிப்பு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் மதிப்பு ஆசிரியர்களுக்கு மாணவன் மதிப்பு கொடுக்கிறானா ஒரு மேலாளருக்கு கீழே பணி செய்ய வந்து மதிப்பு கொடுத்து வேலை செய்யறானா இப்படி எல்லாம் காலையில் ஆரம் பத்து நாளிக அடுத்தது பொருள் எப்படி நாட்டுக்கு பொருள் வேணும் என்று சொல்லு சரி எந்த பேர் கறி செலுத்துறாங்க ஆடிதொண்டு எல்லாம் சேர்க்கப்பட்ட பொருள் அப்படியே இருக்குதா வேற எங்கயாவது என்னென்ன பண்ணிருக்கு என்பதெல்லாம் பார்ப்பதற்குதே அது பொருள் மீண்டும் கடைசி பத்து நாளைக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் ஆமா அந்த நகர மக்களுக்கு பக்கத்துல வந்து ஒரு பூங்கா கட்டணும்னு சொன்னுமே ஆமா அந்த பூங்கா கட்டிவிடு இது மாதிரி இன்பத்திற்கு வேண்டிய செயல்கள் சரி பூங்குவார் கடற்கரை வந்து இருக்கு மக்கள் போனால் இன்பத்துக்கு செலவு பண்றது செய்து நாட்டை காக்கணும் சொல்லுங்களா எனவே நாட்டிற்கு அறமும் வேண்டும் பொருளும் வேண்டும் இன்பமும் வேண்டும் அதிலும் கூட இன்பத்திற்கு நம்முடைய எழுதினர் எழுதினர் சூத்தின் ஒருக்கணத்தில் அது போல வெறும் மொழி இலக்கணம் ஒழுக்கம் போன்ற ஒரு குடும்பத்தில் காலையில சமையல் எல்லாம் மத்தியான சாப்பாடு போக்குவரத்து வேலைகள்லாம் செய்யணும் ரெண்டு மணி மூணு மணி ஆச்சுன்னு சொன்ன மூணுல இருந்து நாலு நாலரை வரைக்கும் நல்ல இந்த மாதிரி நூல்கள் படிக்கணும் தானே அல்லது படிக்க கேட்க வேண்டும் என்று சொன்னார் தமிழகத்திலேயே சிம்யான சுவாமி அதில் நம்முடைய அம்மை என்ன செய்தார் அம்மை என்ன செய்தார் அதுக்காக சொல்றேன் பெரும் பாருங்க எழுந்தவுடன் எழுப்போன்ற ஒரு அருமையான கருத்து வைச்சார் இந்த அரசர்கள் ரொம்ப நேரம் தூய்ந்தாங்க அவங்கள போய் எழுப்பலாம் யாருன்னா எல்லாரும் எழுந்தது அந்த எழுப்புவதற்கு வச்சிருப்பாங்க அவங்க எடுப்பலாம் என்ன நீ பேர் தொழிலாப்பியத்தில் நாட்டுக்கே தன்னுடைய அர்ப்பணித்து வாடுகிற ஒரு அரசாத்தி ரொம்ப நேரம் கவனிச்சிருப்பான் அப்படி ரொம்ப நேரம் ஆனா சில பேர் இருப்பாங்க அவங்க போய் மணிய சொல்லி நேரம் ஆயிட்டது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உடம்பு கெடுதல் என்று சொல்லலாம் என்ன இருக்குது தொல்காப்பியத்திலையும் இருக்க கற்படிப்பையும் இதையும் காத்தா என்கிட்டமையில் இருக்கு நேரம் ஆயிடுச்சது கொஞ்சம் எதிரிச்சா தேவலாம் அதுநிலை என்று பெயர் தொல்லாப்பித்தில அருமை எல்லாம் இருக்கிறது பஞ்சவர் எல்லாத்தையும் ஆசைப்படுறார் எல்லாரையும் எழுப்ப துயிலுடன் அங்க போய் இருக்க எழுப்ப வேண்டியவர்கள் அம்மா மணி ஆறரே ஆளாவது அப்படி போய் சொல்லுவாங்க தோன்றினான் எப்படி காப்பியை அமைக்கிறார் தோண்டினான் கடவுள் பூசி அக வழிபாடு செய்தாங்க இந்த பூசை சிவபூசை எல்லாம் செய்யலாம் பெண்கள் தப்பே கிடையாது சில பேர் ஐயப்படுறாங்க மாத விளக்கு என்ன பண்றது பற்றி கவலைப்பட வேண்டுவதில்லை ஏன் அது நாம செய்து கொள்வதுக்கு அழகா காலையில் எழுந்து நல்ல நீர் ஆடிவிட்டு நல்ல நீரும் ஆடிவிட்டு பூஜை பிடிப்பது உடம்பு தானே வழிபாடுங்கிறது உடம்பு வழிபாடு செய்த ஆன்மா வழிபாடு செய்தா ஆன்மாவில் செய்து மேலும் இது நாமா வராம சில தப்ப செஞ்சு நல்லா நல்ல நீராடி தூய்மையான ஆடை கட்டி கொண்டு நம்ம அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வழிபாடு செய்யறது தப்பு கிடையாது தப்பே கிடையாது அதனால அந்த மரபு கடன் நியதி முடித்து த மரவு கேத்த நியதி சொல்லிட்டு மாதான தானம் எல்லாம் செய்யறது கால நேரத்தில் எனது அறப்பொருட்டாக அந்த நேரத்தை பாருங்க மாதானம் அன்பு துண்ணிய கடவுள் பூசை தொழில் முதல் அனைத்து முற்றா தானும் கடல் வழிபாடு செய்துட்டு அங்கையில சரியா அஞ்சரை என்ன திருப்படி அடிச்சு ஆகுதா காலையில் சரியா ஒன்பது என்ன சிந்தி ஆகுதா சரியா நண்பர்கள் பன்னிரண்டு மணி ஆகுதா மீண்டும் சாய லட்சம் எட்டு மணி ரெண்டாம் காலம் இதெல்லாம் அறம்காவல் அறம்காவல் இதெல்லாம் இந்த அம்மையார் பார்த்தாரலாம் தன்னுடைய வாழ்நாள்ல சரி அப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த அம்மா என்ன செய்வாங்களா மதுரை சொக்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரது வந்துதான் தன்னுடைய வேலையை உட்காருவாங்க அரசியல் பேருத்துல உட்காருவாங்களா பாண்டி நாட்டுல அவங்களுக்கு குலதீபம் சொக்கநாதர் அது இவங்க அப்பா அம்மா எல்லாம் இந்த அம்மாவும் உடனே வழிபாடு முடிஞ்ச உடனே திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு அறிஞர் சூழ சிவபரன் கோயில் முன்னி கடம்பாடி முளைத்த முக்கட் கரும்பினை மறைவண்ட்க்கும் விதிமுறையாக வணங்கி விட்டு பிறகுதான் தன்னுடைய கோவில் ஆண்டவன் இருக்கிறதும் கோவில் அரசர் இருப்பதும் கோவில் ஏன்னா அரசனுக்கு அவ்வளவு மதிப்பு அரசர் இருப்பதும் கோவில் தான்